மோ நமந்திருஷ்ணா <gataak> ஜன்மலமூர அதா கதிநாசி சிதானந்த லக்ஷணம் மங்கள ஸ்லோகத்தை கூறி நிறைவு செய்த பிறகு நேரடியாகவே சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ல துவங்குகிறார் ஆசிரியர் ிந்தலக் சிந்தல உடையவேதான் சந்தேகமே இல்லை அது அது ஊர்வம் ந சம்சயாத்மா வினஷதினா சந்தேகமே இல்லை ஏவ பிரம்ம ஏவ பிரம்மை சத்தியம் அதனால ஏவ போட்டு பிரம்ம ஏவ சத்தியம் ஆதிபகவன் முதற்றே உலகு அது ஏன் ரொம்ப முக்கியம் முதற்றே உலகுன்னா கண்டிப்பா அவன்தான் முதல் சந்தேகமே இல்லை சும்மா அப்படி இப்படின்னா இழுக்கக்கூடாது முதல் முதலோ உலகு அப்படின்னா சொல்லக்கூடாது முதற்றே உலக ஏகாரத்துக்கு அவ்வளவு அழுத்தம் இருக்கு சந்தேகம் கிடையாது எப்படி இதை நிரூபிக்கிறீர்கள் பிரம்மன் என்று பிரம்மனுக்கும் உங்களுக்கும் எவ்வளவோ பேதம் இருக்கிறது அப்படி இருக்க நான் பிரம்மம் என்று எப்படி நிரூபிக்கிறீர்கள் ஹேது இருக்காதுக்கு அதற்கு ஏதாவது நியாயம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் சொல்கிறார் அஹமஸ்மி சதாபாமி கதித்து அஹம் ந அப்பிரியா அட்ட அகம் சச்சிதானந்தலக்ஷணம் பிரம்ம ஏவ இத்தம் இதத்தான் நேற்றைக்கு பார்த்தோம் சச்சிதானந்தத்துக்கு எதிர்ப்பதம் ஒண்ணு சொன்னேன் அனுர்த்த ஜட துக்கம் அனுர்த்த ஜடதுனா என்ன அனர்த்தம் சுயமான இருப்பு இல்லாதது எதுவோ அது அனர்த்தம் அனர்த்தம் ஆர் அசத் அப்புறம் ஜடம்னா என்ன எது அறியப்படுகிறதோ அது ஜடம் எது அது அது ஜடம் ஜடம் எது விளக்கம் தேவையில்லை நல்லாவே தெரியும் வந்ததுன்னு சொன்ன மனசு பாரமா இருக்கு அசாந்த மனோபார அசாந்தசிய மனஹா தார சாந்தியா இருக்கிறவோ மனசு இருக்கிறதே தெரியல ஆனா துக்கம் இருக்கும் பொழுது மனசுன்னு ஒண்ணு இருக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு தாங்க முடியும் துக்கம் அனுர்த்த ஜட துக்கூ அனர்த்தம் ஜடம் துக்கம் எது சுய இரு பற்றதோ அது அனர்த்தம் எது அறியப்படுகிறதோ அது ஜடம் துக்கம்ங்கிறது ஒரு அனுபவம் இருக்கு நமக்கு எல்லாருக்கும் இருக்கு தெரிகிறது இந்த மூணு நான் இல்லை ஆனா நமக்கு என்ன தோன்றுகிறது நான் வந்து இப்ப இருக்கேன் கொஞ்ச நாள் கழிச்சு இருக்க மாட்டேன் அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம் நான் வந்து கொஞ்ச நாளைக்கு இருப்பேன் கொஞ்ச நாள் கழிச்சு இருக்க மாட்டேன் அனுதாங்க ஆனா ரெண்டாவது சொல்ல முடியாது நான் வந்து ஜடம்னு சொல்லிட முடியாது இறைவன் தான் சேத்தனம் நீ ஜடம்னு சொல்ல முடியாது ஆகையினால அப்ப ஜடம்ங்கிறது எது நான் இல்லைன்னே தெரியறது கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம் நான் இல்ல ஜடங்கிறது நான் இல்ல தெரியும் அப்புறம் மூணாவது அகம் துக்கின்னு சொல்றோம் நான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இருக்க மாட்டேன் அப்படி சொல்ல முடியறது அது ஓரளவுக்கு புரியும் ஆனா துக்கியா இருக்கேன்னா சொல்றோம் இதை வந்து இன்னும் கொஞ்சம் நான் இப்படி மெதுகுவா சொல்றேன்னே தவிர இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி ஆழமா பார்த்ததான் விளங்கும் ஆனா விசாரம் பண்ணி பார்த்தோமேயான உண்மையில் நாம் ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் இல்லாமற் போவ போகின்றவர்கள் அல்லர் நமக்கு உண்மையில் துன்பம் என்பது கிடையவே கிடையாது இது ரெண்டையும் சொல்லணும் நான் வந்து அறி அறி அறிவு நான் அறிவோடு இருக்கேங்கிறத ஒத்துக்க முடியும் அதை வந்து நான் விசாரம் பண்ணல அதிகமான விம் பண்ண வேண்டி வரும் இவர் சொல்ற நியாயத்தையே எடுத்துக்கிட்டு நேரடியாக படிச்சிருவோம் உலகம் நாம அனுபவிக்கிற உடம்பு நாம் அனுபவிக்கிற மனசு நாம் அனுபவிக்கிற புத்தி எல்லாமே அனர்த்தம் ஜடம் துக்கம் அனுபவிக்கிற உலகம் அனுபவிக்கிற உடம்பு அனுபவிக்கிற மனசு அனுபவிக்கிற புத்தி இது எல்லாமே அனுதஜட துக்க ஆத்மகம் அனுர்த ஜட துக்காத்மகம் அனுர்தட துக்க ஸ்வரூபம் ஆனால் இதை எவன் இந்த அனுபவிக்கிறோ அவனுக்கு உண்மையில அனுபவம் கிடையாது இருந்தாலும் வைத்துக் கொள்வோம் புரியத்துக்க இந்த மூன்றையும் இவன் அனுபவிக்கிறானோ அவன் அனுத ஜடது சாட்சி அனுத ஜடது சாட்சி அனுத ஜ ஜடதுனா என்னன்னு கேட்கக்கூடாது இனிமே அனுர்த ஜடது சாட்சி முடியாது நிறைய இருக்கு ஏன்னா இப்பதான் நிறைய சந்தேகம் வந்துட்டே இருக்க வேகமா வரும் எக்கச்சக்கமா அமுத்த முடியாது அனுர்தட துக் சுக அனுர்தடது சாட்சி சச்சித் ஆனந்த சச்சிதானந்த அப்புறம் சமுத்திரத்தை வந்து ஜலாத்மகம்னு சொல்லலாம் ஜலஸ்வரூபம்னு சொல்லலாம் நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் ஸ்வர்ணாத்மகம்னு சொல்லலாம் அது மாதிரி இந்த அனிரஜட துக்கத்துக்கு சாட்சியாக இருக்கிறது என்னது சச்சிதானந்த ஆத்மகம் ஆர் சச்சிதானந்த அதுக்கு அவர் சொல்லுகிறார் அஹம் அஸ்மி நான் இருக்கிறேன் சதா அகம் அஸ்மி எல்லாத்தையும் போட்டு சதா அகம் அஸ்மி சதாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் மரணம் அப்படி அன்மூழம ஜி அஹம் அமை அஹம் அமை சுஷு आसम அஸ்மிஷா நான் இருப்பேன் கடந்த காலத்துல இருந்தேன் நிகழ்காலத்துல இருக்கிறேன் இனியும் இருப்பேன் ஐ வாஸ் ஐ ஆம் ஐ வில் பி எல்லா பாஷையிலையும் எப்படி சொன்னாலும் சரி அது சுவாமி புரியணுமே அப்படின்னா தூக்கத்தை வச்சு எல்லாம் முடிச்சுடா இந்த கதையை புரிய வச்சுடலாம் ஆனால் தூக்கத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சொல்ல முடியாது சொல்ல முடியாவிட்டாலும் உணர முடியாவிட்டாலும் தூக்கத்தில் நாம் இருக்கிறோம் என்பது மாபெரும் உண்மை நாம் அதை நினைப்பதற்கோ சொல்லுவதற்கோ அங்கு உடலும் மனமும் இயங்காததால் அதை நாம் சொல்ல முடிவதில்லை நினைக்க முடிவதில்லை நினைக்க முடிவதில்லை சொல்ல முடிவதில்லை என்பதால் நாம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது புரியுறதில்லை தூக்கத்துல வந்து நாம இல்லைன்னு சொல்லிட முடியாது தூக்கத்துல இருக்கோங்கிறது தெரியல தூக்கத்துல தெரியலங்கிறது தூக்கத்துல தெரியலன்னாலும் இப்ப ஜாக்கிரத அவஸ்தில நாம விசாரம் பண்ணும் பொழுது புரிகிறது இல்லையா புரிகிறது ஆகவே நான் விழிப்பிலும் இருக்கிறேன் கனவிலும் இருக்கிறேன் விழிப்பிலும் கனவிலும் நான் இருக்கிறேன் என்பதை அறிகிறேன் உணர்கிறேன் ஆனால் உறக்கத்தில் நான் இருக்கிறேன் என்பதையும் அறிகிறேன் என்பதையும் நான் உணரவில்லை உணர்வதற்கான கருவி இல்லை கருவி இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை ஏனென்றால் விழித்த பிறகு மீண்டும் மனம் இயங்குகிறது விழித்த பிறகு மீண்டும் மனம் இயங்குகிறது மனம் இயங்கியவுடன் அந்த பிரதிபிம்ப சைதன்யத்தின் மூலமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுவதற்கு மனமும் உடலும் தேவை ஆனால் நான் இருப்பதற்கு உடலும் மனமும் தேவையில்லை இது புரிஞ்சது வேதாந்தம் ரொம்ப கிளியரா புரியுதுன்னு அர்த்தம் நான் இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு உடலும் மனமும் தேவை ஆனால் இருக்கிறேன் என்று சொல்லாவிட்டாலும் நினைக்காவிட்டாலும் நான் இருக்கிறேன் என்பதில் ஐயமில்லை இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு உடலும் மனமும் தேவை நினைப்பதற்கு உடலும் மனமும் தேவை ஆனால் இருப்பதற்கு உடலும் மனமும் தேவையில்லை எனவே நான் நான் உடல் அன்று நான் மனமன்று உடல் மனத்தினுடைய அடிப்படையில் இல்ல உடலும் மனமும் அது விகாரம் அது மாறு வரும் போகும் ஆனால் விக்கார சாட்சி அகம் நிர்விகாரி நிர்விகல்ப வேற்றுமைகளை அறிகின்ற நான் வேற்றுமையற்றவன் என்றும் இருக்கிறேன் இது எனக்கு மாத்திரம் இல்லை உங்க எல்லாருக்கும் புரியும் அதனாலதான் எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரேடியா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் எல்லாத்தையும் கர்ம காண்டமா இருந்தா ஒரு ஒரு தனியா கூப்பிட்டு பேசணும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு அதனால அந்தந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் சொல்லணும் இது அப்படி இல்லை ாலயும் ரோகம் போகவே போகாது குறைக்கிறதுக்கு மெடிசன் கொடுக்கற மாதிரி ஏதோ அங்கே அப்படி எப்படி குறையுமே தவிர பரிபூர்ணமா ரோக நிவர்த்தி பண்ண முடியாது அதுக்குதான் சாஸ்திரத்துல சொல்லுவாங்க கர்மா வந்து கர்மா உபாசனை எல்லாம் ஐகாந்திக்கம்னு சொல்ல முடியாது ஆத்தியந்திக்கம் சொல்ல முடியாது இந்த ஞானம் ஒண்ணுதான் இப்ப ஐகாந்திக்கம் ஆத்தியந்தம் சொல்லுவாங்க இப்ப டாக்டர் இருக்கார் ஒரு டாக்டர் வந்து இது வைத்திய உதாரணம் வந்து வேதாந்ததுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அதனால எப்பவும் டாக்டர் எக்ஸாம்பிள் தான் அதாவது டாக்டர் என்ன பண்றார் ஒரு வியாதிக்கு இந்த மருந்துன்னு பொதுவாக அவங்க அனு பண்ணி வச்சிருக்காங்க இந்த வியாதிக்கு இந்த மருந்து கொடுத்தா குணமாயிடும் பொதுவா நார்மலாக இந்த வியாதிக்கு இந்த மருந்து கொடுத்தா குணமாயிடும் அவங்க நிறைய மெடிசன் அதுக்காக வேண்டி படித்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனால் சில சமயம் சில பாடிக்கு என்ன சொல்றது அந்த பாடியினுடைய பொதுவா எல்லாருக்கும் பொருந்துற மருந்து அந்த ஒரு ஆளுக்கு பொருந்தா போயிடும் பொதுவா எல்லாருக்கும் பொருந்த மருந்து அவருக்கு பொருந்தாது சில சமயம் இந்த சல்பா பென்சிலின் இதெல்லாம் கேக்குறாங்க ஒத்துக்குமா கேக்குறாங்க பாருங்க திடீர்னு அதை சாப்பிட்ட உடனே வாயெல்லாம் உதடலாம் புதுசா வீங்கி போயிடும் புஷ்னு வந்துடும் இவ்வளவு பெருசா அப்புறம் அவர் ஆவில் சாப்பிடணும் இதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ ஒரு மருந்து எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்லிட முடியாது எதுல வைத்தியத்துல அது மாத்திரம் இல்ல டாக்டர் ஒருவேளை அந்த மருந்து கொடுத்து குணம் ஆயிடுச்சுன்னு டாக்டர் இனிமே இந்த வியாதி வராதாங்க நான் என்ன கடவுடா அப்படின்னு வைத்தியர் நான் என்ன கடவுடா எத்தனையோ விதமான இந்த மெடிக்கல்ல இந்த உடம்ப ஆராய்ச்சி பண்ணி முடியவே மாட்டேங்குதுப்பா சொல்ல முடியாது வராதுங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது இது வராம போலாம் வேற ஏதாவது புதுசா ஒன்று நான் ஒண்ணும் சொல்ல முடியும் அப்ப என்னன்னா எல்லாருக்கும் இது பொருந்தும்னு சொல்ல முடியாது இத கொடுத்ததுக்கு பிறகு இது சரியா போயிடு இனி வரவே வராதுன்னு சொல்ல முடியாது இது வைத்திய விஷயத்த ஆனா வேலை சாஸ்திரத்துல அப்படி இல்லை எல்லாருக்கும் அகம் பிரம்மாஸ்மிதா மருந்து ஒரே மருந்து அது மாத்திரம் இல்லை இந்த ஜான நிஷ்ட ஆச்சுன்னு சொன்னா திரும்பவும் சம்சாரம் யாருக்குமே திரும்ப வராது அதனால சொல்லுவாங்க பிரம்ம ஜானம் ஐகாந்திக்க ஞானம் ஆத்தியந்த ஐகாந்திகம் ஆத்தியம் ஐகாந்திக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இந்த நீங்கும் கருக்காக வேண்டி சொல்ற உபாசன மாத்தி மாத்தி பண்ணலாம் கர்மாவெல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனாளுக்கு சுதர்மம் மாறுகிறது ஆனா இந்த ஒரு விஷயத்துல காம்பிரமைஸே கிடையாது எல்லாருக்கும் ஒரே மருந்து தான் ஆனா முறையா படிக்கணும் வேற ஒன்றும் பண்ண முடியாது சரி விஷயத்துக்கு வருவோம் அகம் நான் இருக்கிறேன் என்பதை உணர்கிறேனா இல்லையா இப்ப அடுத்தது பாமி பாமின் விளங்குகிறேன் உணர்கிறேன் அப்படின்னு அர்த்தம் உணர்கிறேன் முதல்ல சொன்னது இருப்பு நான் இருக்கிறேன் இருப்பு இரண்டாவது சொன்னது என்னது உணர்கிறேன் இந்த உணர்வு அப்படித்தான் இருப்பு வேறு உணர்வு வேறு அன்று இருப்பே உணர்வு உணர்வே இருப்பு இருக்கிறேன் என்பதை உணர்கிறேன் உணர்வு இருக்கிறதா இல்லையா உணர்வு இருக்கிறதா இல்லையா உணர்ச்சி வேற உணர்வு வேற உணர்ச்சிங்கிறது இமோஷன் உணர்வுங்கிறது கான்சியஸ்னஸ் ஆகினால உணர்ச்சின்னு அர்த்தம் இல்லைங்க உணர்வு உணர்வு வேறு இருப்பு வேற இருப்பே உணர்வு உணர்வே இருப்பு சத்தே சித் சித்தே சத்து சதேவ சித்து சிதேவ சத் சத்தையாஹித்தார்கிறேன் நான் உணர்கிறேன் இருக்கிறேன் உணர்கிறேன் ரெண்டு பதமே தவிர பதார்த்த பதார்த்தேதே அணுமாத்திரமேதோ நாஸ்தி பதந்தான் ரெண்டு இருப்பு உணர்வு என்ற சொற்கள் தான் இரண்டே சொற்பொருள்ரண்டு இல்லவே இல்லை அகம் அஸ்மி அது ஒரு ஆங்கிள் சொல்ற அதுக்கெல்லாம் என்ன ஆங்கிள் பிறகு சொல்றேன் இங்க இல்ல கேள்வி இதுக்கு காரணம் இருக்கு அப்பதான் ரெண்டு சொல்ல ஏன் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது வேற ரீசன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அகம் அஸ்மி சதாபாமி இருக்கிறேன் என்பதை உணர்கிறேன் உணர்வு யாண்டும் இருக்கிறது உணர்வு யாண்டும் இருக்கிறது இது நான் சத்தாகவும் சித்தாகவும் இருக்கிறேன் அகம் சதஸ்மி சிதஸ்மி சித்வரூ போ இந்த உணர்வுங்கிற விஷயத்தை தான் தாய்மான் ரொம்ப அழகா சொல்லிவிட்டார் குரு சொல்லி அன்பாய் உரைக்கிறாராம் ஆனந்தமா இருக்கான் அப்படின்னு தாய்மான் சொல்ற குருநாதன் வந்து ரொம்ப பிரியமா சொல்லி கொடுத்தான் சொல்லி கொடுத்தான் கேட்ட உடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்னன்னா பாரதி பூதம் நீ அல்ல பஞ்சபூதங்களான உடல் நீ அல்ல உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்ல ரொம்ப நல்ல விியான் உணர்வு வடிவம் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி ஒரு பாட்டில் அழகா முடிஞ்சு போயிட்டு அதெல்லாம் பாடியிருக்காங்க பெரியவங்களாம் ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு கடந்ததோர் உணர்வே எல்லாம் அகம் பார்த்தா என்னவோ அங்க பார்த்து பாடுற மாதிரி இருக்கும் சரி ஆஹா உணர்வு நான் இருக்கிறேன் நான் உணர்வு உணர்வு வடிவமாக இருக்கிறேன் அடுத்ததுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆனா நமக்கு இந்த விஷயம் தான் கொஞ்சம் என்னவோ பண்ணும் நான் இருக்கிறேன் உணர்கிறேன் இன்பத்திலும் நான் இருக்கிறேன் இருக்கிறேன் என்பதை உணர்கிறேன் துன்பத்திலும் நான் இருக்கிறேன் இருக்கிறேன் என்பதை உணர்கிறேன் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது தெரியுமா நீ இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி இன்பமாகத்தான் இருக்கிறார் இப்ப இன்னொரு சொல்லு சத்து ஆனந்தத்துக்கு வந்திருக்கும் இந்த சத்து சித்து ஆனந்தத்துல சத்து சத்துத்தான் சித்து சித்து தான் சத்துன்னு சொல்லிட்டோம் சொற்கள் இரண்டு பொருள் ஒன்றுன்னு சொல்லிட்டோம் இப்ப இன்னொன்னு சொல்ல போறோம் ஆனந்தம்ங்கிறது இன்னொரு சொல்லுதானே தவிர பொரு ஒண்ணுதான்னு சொல்ல போறோம் சத்து சிட்டு ஆனந்தம்ங்கறத மூணு சொல்லே தவிர பொருள் ஒண்ணுதான் இப்ப உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் இருப்பு வேறு உணர்வு வேறுங்கிறது இல்லை சுவாமியும் புரிஞ்சு போச்சு உணர்வே இருப்பு இருப்பே உணர்வுங்கிறது புரிஞ்சுது எக்ஸிஸ்டன்ஸ் தான் கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் தான் எக்ஸிஸ்டன்ஸ் புரிஞ்சு போயிடுச்சு அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆனா ஆனந்தம்னு எப்படி சொல்றீங்க அதுக்கு ஏதாவது நியாயம் இருக்கா அப்படின்னா அதுக்கு அவர் சொல்றார் கதாச்சித் அகம்ன அப்ரிய ஒரு என்னை எனக்கு பிடிக்காமல் போனதே இல்லை ஒரு என்னை எனக்கு பிடிக்காமல் போனதில்லை அதை எப்படி சொல்லுவீர்கள் அப்படின்னா துன்பம் வரும் அந்த துன்பத்தில் நமக்கு கோபமும் துவேஷமும் வருகிறது அவர் நமக்கு துன்பம் வரும்பொழுது என்ன வார்த்தையை கவனிக்கணும் துன்பம் துன்பத்தில் துக்காதவுன்னா துக்கம் அதுக்கத்திலேயே நிறைய வெரைட்டிஸ் குட்டி துக்கம் குண்டு துக்கம் சும்மா குட்டி தலைவலி வர்றதுக்கும் கேன்சருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஆத்ம ஸ்னேக நிமித்தேது இன்னொரு ஹேத்து இருக்குறேன் நான் வந்து எனக்கு ஒரு பொழுதும் அகம்யா என் பேர்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியம் இருக்கு எப்படின்னா துன்பம் வரும்போது அத நான் துவேஷிக்கிறேன் துன்பம் எனக்கு பிடிக்கல அதுக்கு காரணம் என்ன என் பேர்ல எனக்கு ரொம்ப பிரியம் இருக்கு அதனால நான் என்ன பண்றேன் நான் வந்து துன்பத்தை வெறுக்கிறேன் ஆனந்தத்துக்கு ஹேத்து இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கணும்னா நம்மளை யாராவது திட்டினா போறோம் நமக்கு நம்ம பேர்ல பிரியமா இருக்கா இல்லையா தெரிஞ்சு போயிடும் யாராவது நம்மள வந்து புத்தி பாரு புத்தி மண்டு மடையா அப்படின்னா திட்டோன்னு வச்சுங்க எப்படி இருக்கும் அறிவு கட்டவனே அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகுது என்னையா பார்த்து அறிவு கட்டவன நீ அறிவு கட்டவன் உங்க அப்பா அறிவு கட்ட உங்க தாத்தா அறிவு கட்டவன் உங்க பேமிலியே அறிவு கட்ட அப்ப அவ்வளவு தூரம் பேசுறோம் இல்ல அப்ப என்ன அர்த்தம் என்ன நீ குறை சொல்லக்கூடாது ஏன்னா என் பேர்ல எனக்கு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சு பெரிய கஷ்டம் ஆனா இவங்க இங்க வியாக்கியானம் பண்ண ஒரு ஸ்வயம்பிரகாசி என்ன சொல்கிறார் துன்பம் முதலானவைகளில் நமக்கு வெறுப்பு இருப்பதற்கு காரணம் நம்மது நமக்கு பிரியம் இருப்பதால் துன்பம் நமக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு அது அப்படி இல்லையே துன்பம் எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா எதிரிக்கு துன்பம் வரும்போது உனக்கு அது உனக்கு வந்து பிடி எதிரிக்கு துன்பம் வந்து உனக்கு துன்பம் வந்தா நீ வந்து அதை நீ வந்து வெறுக்கிற எதிரிக்கு துன்பம் வந்தா துன் அந்த துன்பத்தை வெறையும் பார்ப்போம் எதிரிக்கு துன்பம் சத்ருதுவேஷசிய தர்சனாத் சத்ருதுக்கே துவேஷர் மாத்திட்டு சத்ருதுக்கே சத்ருதுக்காத சத்ருவினுடைய துன்பத்தில் உனக்கு வெறுப்பு இல்லை உனக்கு வரும் துன்பத்தில் உனக்கு வெறுப்பு இருக்கிறது எனவே உனக்கு உன்னிடத்தில் மிகவும் பிரியம் இருக்கிறது சரி எனக்கு பிரியம் இருக்குன்னா நான் ஆனந்தம் இப்படியா நிரூபிப்பீங்க இப்ப என்ன விஷயம் நான் ஆனந்த ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறதுனா நான் பிரம்மன் சொல்லி ஆனந்தோம் பார்த்தா சாதாரணமா இருக்கு இந்த சச்சித் ஊசி மிளகாயை விட பயங்கரமான காரணம் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு கேட்கலாம் ஒரு அதுக்கு இன்னொரு நியாயம் தெரியணும் என்ன நியாயம்னா எங்கு எங்கு இன்பம் உண்டோ அங்கு அங்குதான் அன்பு உண்டு எத்தனை எத்திர சுகம் தத் தத் பிரீதி அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு இன்பம் இல்லாத இடத்தில் பிரியம் இருக்காது கணவனையும் மாமியாரையும் ஒப்பிட்டால் புரிந்துவிடும் அதாவது கணவன் இன்பம் தருகிறான் அவன் மீது பிரியம் இருக்கிறது மாமியார் துன்பம் தருகிறார்கள் எனவே அவர்கள் மீது நமக்கு பிரியம் இல்லை இல்லையா எத்திரி மறுக்க முடியுமா ஏதாவது நமக்கு சுகம் கிடைக்கலன்னு சொன்னா உடனே விடுறோமா இல்லையா சுகம் கிடைக்கலன்னு சொன்னாடு எதை விடாம யோசிச்சு பாருங்க மனைவி வந்து சுகம் தரல என்ன பண்றது டைவர்ஸ் அவ்வளவுதான் விவாக ரத் அப்படின்னா அர்த்தம் சுகம் இல்லை அதனால பிரியம் போச்சு பிரச்சனை கொடுக்குறானா போயிட்டு வா நீ எனக்கு மகனும் இல்லை நான் உனக்கு அப்பனும் இல்லை போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி சொல்ற காரணம் என்ன சுகம் இல்லை பிரியம் போவாரு இது வந்து ஒன்னு ஒரு நியாயம் புரிகிறது உலகத்துல எங்கெல்லாம் நமக்கு சுகம் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு பிரியம் இருக்கு இந்த நியாயத்தை நமக்கு நம்ம மேல ரொம்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க சுவாமிஜி சச்சித்துங்கிறத புரிஞ்சுட்டோம் இந்த ஆனந்தத்தை எப்படி சுவாமி அனுபவிக்கிறது நான் இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு உடலும் நினைப்பதற்கு உடலும் மனமும் தேவையோ நான் உணர்கிறேன் என்று சொல்லுவதற்கு எப்படி நமக்கு உடலும் மனமும் தேவையோ அதுபோல ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கும் உடலும் மனமும் தேவை ஆனால் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு உடலும் மனமும் தேவை சொல்ல போனால் அனுபவிக்கின்ற ஆனந்தமே ஆத்மானந்தான் இன்னொரு விளக்க ஆரம்பிச்ச பெருசாயிடும் ஆனந்தமாக இருப்பதற்கு ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு உடல் மனம் தேவை ஆனந்தமாக இருப்பதற்கு உடலும் மனமும் தேவையில்லை ஆனந்தத்தை அனுபவிக்க மனம் தேவை ஆனந்தமாக இருக்க மனம் தேவை ஆகவே ஆனந்தம் என்று வேதாந்தத்திலே சொல்லப்படுவது அனுபவிக்க கூடிய ஒன்று அல்ல அல்ல அல்ல அல்ல அதுக்குதான் ஒரு வார்த்தையை அவர் போட்டார் கதாச்சித்து நான் அகம் அப்ரியா இந்த கதாச்சித் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் துன்பப்படும் பொழுதும் நான் என்னை விரும்பத்தான் செய்கிறேன் நேசிக்கத்தான் செய்கிறேன் இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க அப்ப தற்கொலை பண்ணிக்கிறவங்களை பத்தி என்ன அபிப்பிராய சுவாமி அவங்க பேர்ல அவங்களுக்கு வெறுப்புத்தானே அப்படின்னு அவங்க பேர்ல அவங்களுக்கு வெறுப்பு இல்லை அவங்களுக்கு உடம்பு மனசையும் விட்டுட்டா ஆனந்தம் கிடைக்கும்னு நினைச்சு அவங்க பண்றாங்க ஆகையினால அவங்களை அறியாமலேயே அவங்களுக்கு நான் வேற உடம்பு வேறேங்கிற எண்ணம் இருக்கு அது தெரியல அவங்களுக்கு செத்து போயிட்டா நிம்மதி கிடைக்கும் அப்பவும் தம்பேர்ல பிரியம் நான் நிம்மதி இருக்கணும்னு தானே அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம் தன் பேர்ல பிரியம் இருக்கா இல்லையா இதுல இருந்தே நாம நம்ம எப்படி எல்லாம் தப்பா யோசிச்சுட்டு இருக்கோம் அதனால நிறைய பேர் வந்து அந்த ஆனந்தத்தை சுவைக்க வேண்டும் அது என்ன அது வார்த்தையெல்லாம் அப்படி போட்டிருக்காங்க பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது அய்யோ எடுத்த தேகம் விழுவதற்கு முன்பு புசிப்பதற்கு சேரவா அறும் நான் ஒன்னும் இல்லை இது வந்து இந்த ஆனந்தம் வந்து அடைய வேண்டியது இல்லப்பா அதுதான் நீ புரிஞ்சின்றியான ஆனந்தத்தை தேடுற ப்ராப்ளம் ஓவர் அப்ப மனசில் ஒரு அப்பா தேடி தேடி அன்னல்லாம பண்ணேனே அதை பண்ணி பார்த்தேன் இதை பண்ணி பார்த்தேன் தியானம் பண்ணேன் யோகம் பண்ணேன் அங்கே போனேன் இங்க போனேன் விபசனா போ இப்பதான் அறிவாகி சற்றேன் என்றால் தெரியும் புரிஞ்சுடா போறும் ஆனந்தத்தை புரிஞ்சுக்கத்தான் முடியும் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது ஆத்மானந்தம் வரூப ஆனந்தத்தை அனுபவிக்க அவசியமில்லை அனுபவிக்க முடியாது அனுபவிக்க முடியுமானால் அது உண்மையான ஆனந்தம் அல்ல எனவே நான் இருப்பாக இருக்கிறேன் உணர்வாக இருக்கிறேன் நான் ஆனந்த வடிவமாக இருக்கிறேன் இது பற்றி நீங்கள் எவ்வளோ கேள்வி கேளுங்க கேள்வி பதில் பகுதியில் வேணாம் பதில் சொல்றேன் நிறைய இதில் கேள்வி கண்டிப்பாக எனக்கே உண்டு நானே அதை எழுப்ப முடியும் அதுக்கு பதில் சொல்லவும் முடியும் ஆனாலும் ஸ்லோகத்தை சீக்கிரம் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக நான் இந்த அளவிலே இந்த வியாக்கியானத்தை நிறைவு செய்ய போகிறேன் ஆகவே நான் இருக்கிறேன் நான் உணர்கிறேன் நான் ஆனந்தமாக இருக்கிறேன் புரிஞ்சுருக்கணும் இதுக்கு நான் வச்சுக்கோ நான் இருப்பதற்கும் உணர்வதற்கும் ஆனந்தத்தை ஆனந்தமாக இருப்பதற்கும் எனக்கு உடல் மனம் புத்தி தேவையில்லை அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் இருக்கிறேன் உணர்கிறேன் உணர்கிறேன் இல்லை உணர்வு வடிவம் உணர்வாக இருக்கிறேன் உணர்கிறேன் சொல்லக்கூடாது உணர்வாக இருக்கிறேன் இருப்பாக இருக்கிறேன் உணர்வாக இருக்கிறேன் இன்பமாக இருக்கிறீங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா பாடி மைண்ட் வரும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க சாதாரணமாக கிரமமாக சாஸ்திரம் படிக்காம அறகுறையாக அங்கங்கே நுனிப்புள் மெஞ்சு மேலெழுந்த வாரியாக அப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க எப்படி நம்ம பாடியை இப்போ ஃபீல் பண்ணுறோமோ அது மாதிரி இதை ஃபீல் பண்ணணுமா நான் சச்சிதானந்த நம்ம என்ன சொல்றோம் அவசியமே இல்லை பாடியும் என்ன வந்து சொல்லவே முடியாது இப்ப சொன்ன உடனே புரியறது இல்ல தூக்கத்திலேயே நாம இருக்கோங்கிறத மறுக்க முடியாது துன்பப்படும் பொழுதும் நான் இன்ப வடிவமாகவே இருக்கிறேன் இது மீனிங் அப்ரியகானு சொன்னா எனக்கு வந்து அகம் அப்ரியகா அப்படின்னு என்ன அர்த்தம் என்னை எனக்கு பிடிக்காது என்பது இல்லை என்ன அர்த்தம் இது நேரடியா சொல்லாமல் என்ன எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பதில என்னை எனக்கு பிடிக்காமல் போவது என்பது இல்லை துன்பப்படும் என்னை எனக்கு பிடிக்காமல் போவது என்பது இல்லை கடைசியில மீனிங் என்னன்னா நான் எப்பொழுதும் ஆனந்த ரொம்ப ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் துக்கமெல்லாம் மனசுக்குத்தான் விஷய சுகம் மனசுக்குத்தான் விஷய துக்கமும் மனசுக்குத்தான் அந்த விஷய சுகத்தையும் விஷய துக்கத்தையும் அறிகிற சாட்சி சதா நித்தியான இத யார் புரிஞ்சுக்கிறானோந்த சதானந்த நித்தியானந்த ஆத்மானந்த யோகானந்தோகானந்த சாட்சி ஆத்மான ந்தாட்சி ஆத்மான அல்பானந்த சா அல்பானந்தாந்த அந்தத்தினுடையாட்சி சர்வானந்த நித்னந்த பூர்ணானந்தான் கரெக்டல்பானந்த சாட்சி பூர்ணானந்த புரியுது இல்லையா அல்பானந்த நமக்கு தானே விளங்குறது இதெல்லாம் அல்பமான ஆனந்தம் அப்படின்னு யாருக்கு விளங்குகிறது நமக்கு தான் விளங்குறது நான் யாரு இப்படி எல்லாம் விளக்கினாகும் பூர்ணானந்தா உண்மையிலே எல்லாரும் பூர்ணானந்தா தான் சந்தேகமே இல்லை ஆனா அந்த பூர்ணானந்தத்தை தெரியாததுனால அல்பானந்தர்களா இருக்கிற வியாபகாரிக திருஷ்டியா சர்வே அல்பானந்தாக பாரமார்த்திக திருஷ்டியா சர்வே பூர்ணானந்தா பாரமார்த்தர நேரத்துதான் இருக்கு சொல்ல போனா வியாபகாரிகம் பாரமார்த்திகத்தின் மீது வந்து போகிறது பாரமார்த்திக்கத்தின் மீது வியாபகம் தோன்றி மறைந்து போகிறது அப்சல்யூட் ரியாலிட்டியில தான் ரிலேட்டிவ் ரியாலிட்டி வந்து இருந்து போயிடுறது அதனால சச்சிதானந்தத்தின் மீது அறியாமையினால் மாயினால் அனுிரஜட துக்கம் வந்து இறங்கி இருக்கிறது அனுர்தட துக்கத்துக்கு ஜென்மம் உண்டு வாழ்வு உண்டு நாசமும் உண்டு ஆகையினால இப்ப என்ன சொல்ற இப்படி இது சித்தமானதுனால நான் பிரம்மன் தான் சரி நான் இருக்கிறேன் உணர்கிறேன் நான் இருக்கிறேன் உணர்கிறேன் ஆனந்தமா இருக்கிறேன் நான் இனிமேல் வியாக்கியானம் பண்ணல அகமஸ்மிதாமி கதாச்சின் நாகம பிரியா அத்தகா சச்சிதானந்த லக்ஷணம் பிரம்ம ஏவ இட்டி சித்தம் அது எப்படி பிரம்மனாக முடியும் அப்படின்னா இங்கே இங்கே நல்ல கவனமாக புரிஞ்சுக்கணும் கடவுளும் சச்சிதானந்தம் நாமளும் சச்சிதானந்தம் சாஸ்திரம் சொல்லியிருக்க ஈதையிலே அதுதான் அதாவது லக்ஷண ஐக்கிய வஸ்து ஐக்கியம் அப்படின்னு ஒரு வாக்கியம் சாஸ்திரத்தில் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் ஈஸ்வரனுக்கு சொல்லி இருக்கிற லட்சணங்கள்ல ஒரு சில அம்சங்கள் நமக்கும் பொருந்து அதுவும் அதனால அவனுக்கு நமக்கும் சரி எந்த அம்சம் வந்து கரெக்ட் எந்த அம்சம் வந்து எந்த அம்சம் அப்சல்யூட் எந்த அம்சம் வந்து ஆபேசிக்கம் அப்படின்னு கேட்டா இந்த சர்வக்வம் அல்பக்ஞத்துவம் எல்லாம் கற்பிக்கப்பட்டவைகள் மற்ற அம்சங்கள்லாம் இறைவனுக்கும் நமக்கும் ஒன்றுதான் சந்தேகமே அதனால இறைவனும் நானும் ஒன்றுங்கிற உங்களுக்கே இப்போ உங்க மனசு வேற உங்க புத்தி வேற எல்லாம் வேற உங்க சச்சிதானந்த வேற யா சச்சிதானந்த வேற இப்ப நான் சொன்னதெல்லாம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும் இல்லையா நான் இருக்கிறேங்கிறது எல்லாருக்கும் பொதுதானே உங்களுக்கு இருக்கிற இருப்பு வேற எனக்கு இருக்கிற இருப்பு வேறையா உங்களுக்கு இருக்கிற உணர்வு வேற எனக்கு இருக்கிற உணர்வு வேறையா புத்தி உடல் வேற மனசு வேற புத்தி வேற இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கு அதே மாதிரிதான் கடவுளுக்கும் வச்சுப்போம் அவனோட ஃபார்மாகவே வச்சு இமேஜின் பண்ணிப்போமே அவன் எல்லாம் தெரிஞ்சவன் எல்லாம் பண்ண முடியும் அவனுக்கு சர்வசக்திமான எல்லாம் இருந்துட்டு போட்டான் ஆனால் அவனுக்கும் இரு அவனும் இருக்கிறான் அவரும் உணர்கிறான் அவனும் இன்ப வடிவமாக அப்ப மத்த அம்சம் பொருந்தலன்னு சொன்னாலும் இந்த அம்சம் பொருந்து வருமா முடியுமா நடக்காது அப்ப மத்ததெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கு அப்ப ஈஸ்வரனுக்கு நமக்கு இருக்கிற ஒரு அம்சம் என்னன்னா சச்சிதானந்த லட்சுமி ஆயினால நான் அந்த ஈஸ்வரன் நான் நீன்னு சொன்னாலும் ஒண்ணுதான் சிஷியனை பார்த்து மயி அந்நுட்டி உங்ககிட்டயும் எங்கிட்டையும் அந்நத்திர வேற இடத்துலயும் ஒண்ணுதான்ப்பா சோ கிளியர் பாருங்க எனக்கு புரியுது குரு கிருபினால ஆகையினால ஈஸ்வரனுக்கும் சரி எனக்கும் சரி சச்சிதானந்த அம்சத்துல ஒன்னா இருக்கும் சச்சிதானந்தான் ட்ரூ அதுதான் சத்தியம் மற்றதெல்லாம் இது முழுக்க முழுக்க தத்துவம் அதுதான் நேற்றுக்கு ஆரம்பிக்கிற போதே ஒரு பீடிய போட்டிருக்கேன் ஆன்மீக வாழ்க்கை இரண்டு படிநிலைகளை உடையது ஒன்று சமயம் மற்றொன்று தத்துவம் தத்துவத்தை உணர்ந்தால் தான் உண்மையில் நமக்கு விடுதலை மோக்ஷம் நாசோ வித்திய பாவோ நாபாவோ வித்தியதே சபகா உபயோரபி திருஷ்டோந்தோத்வரிசினி இல்லாததற்கு இருப்பு கிடையாது இருப்பது இல்லாமல் போவதில்லை எது இரு உண்மையான இருப்பு எது போலியான இருப்பு என்று உண்மையை உள்ளவாறு அறிந்தவர்களே உணர்வார்கள் அழகா சொல்க்கார் சங்கராஜர் அதெல்லாம் வியாக்கியானம் பண்ண முடிவே முடியாது இப்ப புரிஞ்சது இல்லை அஹமஸ்மி சதா பாமி கதாச்சி அஹம் அது ஹேதோஹோ ஏதாஸ் மாத்து ஹேதோஹோ இந்த காரணத்தினால் இந்த ஹேத்துவினால் இப்பொழுது ஒரு சாத்தியம் கிடைக்கிறது ஹேத்து சாத்தியம் நியாயத்தில் ரொம்ப முக்கியம் திருஷ்டாந்திரமாணம் இது நான் இருக்கிறேங்கிறது அனுபவ பிரமாணம் உணர்கிறேங்கிறது அனுபவ பிரமாணம் ஆனந்தமாக இருக்கிறேங்கிறதும் அனுபவப்பிரமாணம் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க இந்த ஸ்ருதி யுக்தி அனுபவத்தையே தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க ஸ்ருத்தின்னு சொன்னால் வேதம் சொல்லிருக்கணும் அந்த வேதம் சொல்லி இருக்கிறதெல்லாம் லாஜிக்கலாக நிரூபிக்கப்படணும் அது மாத்திரம் நம்ம விவகார அனுபவத்துலேயும் அது விளங்கணும் அப்படின்னா ஓஹோ ஸ்ருத்தினே யுக்தின்னு சொன்னது புரிஞ்சு போச்சு நான் அனுபவத்துக்கு வரலேன்னு சொல்லக்கூடாது அனுபவத்துல இருக்கிறது தான் சாஸ்திரம் பேசுறோம் எல்லாரும் என்ன சொல்றாங்க சுவாமிஜி அறிவு இருந்தா போறாது அனுபவம் வேணும் வரணுங்கிறாங்க நம்ம உள்ட்டா அனுபவம் எப்பவும் இருக்குப்பா அறிவுதான் வேணும் அவங்க சொல்ற அனுபவம் வேற நம்ம சொல்ற அனுபவம் வேற அனுபவத்துக்கு வரணும் இல்லை அப்படின்னா இந்த கருத்தை மனசுல நிலநிறுத்திக்கிறத ஒரு அனுபவம்னு சொன்னா அது தப்பு கிடையாது அது வேற விஷயம் ஆனா ஆன்மாவை நான் அனுபவிக்கணும் நான் பிரம்மனாக இருக்கிறேங்கிறத நான் அனுபவிக்கணும்னா நடக்காத காரியம் என்ன பிரம்மனா தான் நான் இருக்கேன் அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ண முடியுமே தவிர அனுபவிக்கிறதுங்கிறது இம்பாசிபிள் ஒரு நாள் நடக்காது சங்கராச்சார சொல்லுவார் நீ ஆகாசத்தை பாயா சுருட்ட முடியுமோ அன்னைக்கு தான் இது பாசிபிள் யதா சர்மவது ஆகாசம் வேஷ்டிஷ்யந்தி மாணவா என்னைக்கு தோலை சுருட்டுற மாதிரி பாய சுருட்டுற மாதிரி ஆகாசத்தை சுருட்ட முடியுமோ அன்னைக்குதான் நடக்கும் நீ எயோ பிரம்மன் இருக்கா அதுல போய் அடையிறது ஏதாவது நடக்கிறத புரிய ஒத்துக்க முடியுத மறுக்க முடியுமா சிதானந்தம்ங்கிறது நித்திய அனுபவமா இருக்கு அதனாலதான் வேதம் சொல்றது நம்ம அனுபவத்துல இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி வேதம் சொல்றது அனுபவத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி யுக்திபூர்வமாக புரிஞ்சுக்கிறோம் எப்படி குடம் வந்து குடம் வந்து முழுவதும் மண்ணு தான் இதெல்லாம் யுக்தி இப்படிலாம் சொல்லி புரிஞ்சுக்கிறோம் நகை முழுவதும் தங்கம் தான் சமுத்திரம் முழுவதும் ஜலந்தான் இதெல்லாம் இப்படி திருஷ்டாந்தமெல்லாம் சொல்லி புரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் யுக்தி அப்புறம் விழிப்பிலும் கனவிலும் உறக்கத்திலும் அனுபவத்தில் மூன்று அனுபவங்களிலும் அனுபவிப்பவன் சாட்சியாக இருக்கிறான் என்பது வேதாந்தம் படிப்பதற்கு முன்பும் அந்த அனுபவம் இருந்தது வேதாந்தம் படிக்கும் பொழுதும் அந்த அனுபவம் இருக்கிறது அனுபவத்தில் இருக்கின்ற ஒன்றை பற்றித்தான் சாஸ்திரம் விளக்கி சொல்லுகிறது அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க நாம் சாதாரணமா அறிவு பெற்றா பொது அனுபவம் வரணும் ஆனால் எப்படி இல்லை ஏற்கனவே அனுபவமா இருக்கிறத பத்தின அறிவை கொடுத்துட்டார் குரு இது பெரிய விசித்திரமா இருக்குங்கிறாங்க ஆச்சரிய கஷ்டிதேனம் ஆச்சரிய ஜான்யா ஆச்சரியவன் நெஸ்ரோதினம் வேதனை செய்வதை ஆச்சரியத்துக்கு எத்தனோ மீனிங் அங்கே சங்கராச்சாரியார் ஆஹ் அர்த்தம் சொல்ற துர்லபங்கிறார் ஏன்னா துர்லபமான வஸ்து ஆச்சரியம் ஆனா ஆச்சரியம்னா அறிவுனால புது அனுபவம் நமக்கு வரல புது அனுபவம் வரல மைண்டில் ஒரு அனுபவம் வரல அது வேற விஷயம் அறிவுனால புது அனுபவம் வரலை இங்க என்னன்னா அனுபவமா இருக்கிறத பத்தி அறிஞ்சுக்கிறோம் இது இந்த ஒரு விஷயத்தை தவிர மத்த எதுக்கு இது பொருந்தாது இந்த வேதாந்த விஷயத்தை தவிர மத்த எதுக்கு இது பொருந்தது அறிவு போராது அனுபவம் வேணும் அனுபவமா இருக்குன்னு தெரிஞ்சுகிட்டாலும் போராது அந்த ஞானம் உறுதியாகணுங்கிற அனுபவம் சொல்லலாமா வேண்டாம தாராளமா சொல்லுங்க தப்பு இல்லை பத்தி பேச்சு இல்லை ஆனா தப்பா நம்ம புரிஞ்சுக்கூடாது அறிவு இருந்தா போறாது என்ன நிதி ஜாக இருக்கலாம் சொல்றார் சம்பிரதாயம் தெரியாதவங்க வேதாந்தத்தை படிக்கவே படிக்காதுங்க சம்பிரதாயம் தெரியாதவங்க வேதாந்தம் படிச்சானா இருக்கிறதெல்லாம் தப்பாவே போயிடும் அது அது மாத்திரம் இல்லை ஒரு ஒருத்தர் வந்து முட்டாள் ஒருத்தர் வந்து ஏதாவது வச்சுக்கோ அவன் கருத்தை நம்ம ஏத்து போமா ஏத்து போமா ஏதோ வந்து சொல்றாருன்னு வச்சுக்கோ போயா நீ சொல்றதெல்லாம் பொய்யெல்லாம் கல்லதெல்லாம் சொல்ற போயா அப்படின்னு மாட்டோம் முட்டாள் சொல்ற கருத்தை ஏத்துக்க மாட்டோம் நம்மளே குரூப்லயே ஒரு சில பேர் சொல்றதெல்லாம் அப்படின்னு தலையாட்டிப்போம் ஒண்ணும் பதில் சொல்ல மாட்டோம் காரணம் என்ன பதில் சொல்ல மாட்டோம் அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டோம் நான் அப்படி பண்ணுவேன் நீங்களாம் திரும்ப திரும்ப பேசிப்பீங்களா தெரியாது நான் அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி அப்ப அவங்க கருத்தை நாம அக்சப்ட் பண்ணிக்கிறது இல்லை ஒன்றும் சொல்றதில்லை அவங்கள மறுக்கிறதும் இல்லை ஏத்துக்கிறதும் இல்லை அது மாதிரி சங்கராஜஸ்வரர் அசம்பிரதாய் சாஸ்திரோபி ஒரு வார்த்தை போடுக்கிறோம் வேற சாஸ்திரம்லாம் படிச்சிருந்தாலும் சம்பிரதாயம் தெரியல என்ன முட்டாளுக்கு சமமாக ஒதுக்கி விட்டுட்டார் சாஸ்திரோப்பி அசம்பிரதாய் மூர்க்கவத் உபேஷனியா நைசா ஒரு மூலையில் ஒரு சுவாமி அம்பாட சொன்னாரு அதாவது இந்த குப்பைய கூட்டுறதுக்கு சீமார் வேணும் இல்லையா கூட்ட தெரியாத பொண்ணு கூட்ட சொன்னா இப்படின்னா ரெண்டு மாதம் அந்த பக்கம் போகும் இந்த பக்கம் கடைசியில என்னன்னா எது குப்பைய கூட்டணுமோ அதுவே குப்பையா போயிடும் இல்லையா சீமார இப்படி இப்படின்னு அது நீங்களாம் சீமா சொன்னீங்களோ விளக்குமாறு சொன்னீங்களோ ஏதோ ஒரு மாறு வச்சோம் அது வந்து சீமாரோ விளக்கு மாறோ தொடப்பக்கட்டையோ ஏதோ ஒண்ணு அது வந்து இப்படி இப்படின்னா அது அது அப்போட்டு அழுத்தினான் அது குப்பையத்தான கூட்டணும் அது இப்படி என்ன ஒன்னா அது அது சில சமயம் ப்ரஷம் அது இருக்கிறதெல்லாம் ஒண்ணு கடைசியில என்ன ஆயிடும்னா குப்பைய கூட்டுற சாதனமே குப்பையா போயிடும் அப்புறம் அதை கூட்டுறதுக்கு இன்னொன்னு வேணும் நம்முடைய பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு பதிலா அதுவே பிரச்சனையா திருஷ்டா அதாவது இந்த பேய் ஓட்டுறதுக்கு கடுகு மந்திரிக்கணும்னா கடுகு மந்திரி கடுகு மந்திரிச்சா பேய் போயிடும்னா என்ன சொன்னா கடுகுக்குள்ள பேய் புதுட்டா என்னங்க வந்து அது மாதிரி இந்த சாஸ்திரத்தை வச்சுட்டு நம்ம துக்க நிவர்த்தி பண்ணிக்கணும்னா சாஸ்திரத்துக்குள்ளே பிசாச்சு கூந்துனா என்ன பண்றது ரொம்ப ஜாக்கிரா கொஞ்சம் அவஸ்தப்பட்டாதான் புரியுது எல்லாம் விஷயங்கள்லாம் உலகத்துல அப்படி எத்தனையோ சாத ஸ்தாபனங்கள்லாம் இருக்கு எத்தனையோ பேர் பேர் நல்லவங்க நல்லவங்க எல்லாரும் நல்லவங்க நல்ல நல்ல இயக்கங்கள் நம்ம நாட்டில் இருக்கு நல்லவங்க ஆனா ஒரு சில விஷயங்கள் என்ன ஆயிடும்னா தெரியாதனால இன்டர்பிட்ட தப்பாயிடும் இன்டர்பிரேஷன் தப்பானதுனால என்ன ஆயிடும் எங்கன்னே இருப்பான் ஐயோ நான் என்னைக்கு அந்த உண்மையை தெரிஞ்சுக்க போறேன்னு தெரியும் ஆன்மீக வாழ்க்கை ரொம்ப வருஷமா காக்க காக்கா கனகவேறு காக்க நோக்க நோக்கி நோக்க சரியா போயிடும் பிரச்சனை தான் அப்படின்னா பிரச்சனை வந்துட்டு இருக்கும் போயிட்டுதான் இருக்கும் பிரச்சனைகள் உண்மையில இல்லவே அப்படின்னு புரிஞ்சுக்காத வரைக்கும் பிரச்சனைகள் போகாது அப்ப இதெல்லாம் வந்து தற்காலிக சாமி எல்லாருக்கும் இந்த டோஸ் கொடுக்க முடியாது ஒத்துக்கிறேன் ஆரம்பத்தில் எல்லாருக்கும் பெரும்பாலும் அதுக்கு தான் என்னென்ன இதை வந்து ரொம்ப ஃபியூ பீப்புள் அதனாலதான் பெரியவங்க வச்சுட்டாங்க சன்னியாசி தான் இது மற்றவங்களுக்குலாம் சொல்லாதே ஏன்னா ஏற்கனவே அவன் ஏற்க சக்கமான பிரச்சனை இருந்தால் இது புரியாத இன்னொரு புது பிரச்சனையை உருவாக்கி ஆரம்பிச்சு வச்சாது புத்தி பேதம் ஜென ஏத் அஜ்ஞானம் கர்ம சங்கீனா ஆனாலும் நீங்கள்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அவங்க ஃபியூ பீப்புளுக்கு இதன் வச்சாங்கன்னு சொன்னா ஒரு போறோம் ரொம்ப ஹெவியா எல்லாம் சொல்ல வேண்டாம் ரொம்ப ரொம்ப இன்டலக்சுவனோ இன்ஃபக்டிவ் ஆனோ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு அது பேசாம அப்படி ஏதாவது பூஜை இந்த நவகிரம் பண்ணு அந்த ஜபம் பண்ணு இந்த ஜபம் பண்ணு போயிட்டு அனுப்பிச்சு பெரியவங்களே இப்படிதான் பண்றாங்க சொல்றது இல்லைய காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு ஹெவியா சொன்னோம்னா அவங்களால ஜீரணிக்க முடியும் அவங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி சைக்கலாஜிக்கலா அதனால தான் பெரிய சங்கராச்சாரியெல்லாம் வந்து பெரிய பெரிய சங்கராச்சர்லாம் கூட இந்த விஷயங்கள்லாம் பெருசாக உபதேசம் பண்றதுல காரணம் என்ன தெரியுமோ சொல்ற தர்மத்தை சொல் அவங்க தர்மோபதேசம் பண்றதான் ஞானோபதேசம் சொல்லவே மாட்டாங்க அருணாபிநாதர் அவர் பக்தி தானே பண்ணிட்டு இருக்கார் ஞானோபதேசம் அருள்வாயே விராலி சொல்றார் வேதா விராலி வாழ்வே இருக்கட்டும் விஷயத்தை விட்டுடும் நான் இருந்தா இங்கேயோ போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் சம்பிரதாயமா தெரிஞ்சா இல்லாட்டி நாம் நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் சொல்லி ஏங்கிட்டே இருப்போம் சச்சிதானந்தால் நாம் எல்லோரும் என்பது மேலும் விளக்கம் மாலை பார்ப்போம் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சத்தைவாவசிஷேந்தி ரி <laughs> ஓ